வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒருவருடைய வாழ்க்கை எப்பொழுது முழுமையடையும் அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய வாழ்க்கை அவருடைய மனைவி வந்த பிறகே முழுமையடையும் சொல்லுவாங்க அது எப்படி முழுமையடையும் வரக்கூடிய மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய பிறந்த வீட்டின் புகழை இழக்க செய்யாமல் அதே போல வந்து அந்த குடும்பத்திற்கு ஏற்றவாறு வருமானத்துல அப்பொழுதெல்லாம் கணவர்கள் மட்டும் வேலைக்கு செல்வார்கள் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போறது இயல்பு ஆனாலும் கூட தன்னுடைய குடும்பத்திற்குரிய வருமானத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி செல்லணும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் சண்டையே வந்தது இல்லை காரணம் என்ன தெரியுமா அவருடைய மனைவி இது வேணும் இது வாங்கித்தாங்கன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஆனா நம்மள சிலர் என்ன பண்றோம் தெரியுமா பக்கத்து வீட்டுல இது இருக்கு அவங்க இது வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டுல பெரிய வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒப்பீடு செய்யறோம் அந்த ஒப்பீடை நாம் முதலில் தவிர்க்கணும் அந்த ஒப்பீட தவிர்க்க முயற்சி பண்ணணும் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அமைச்சு பொருளாதார வசதிகள் அடிப்படையில அமைச்சுக்கணும் அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் இல்ல நான் வந்து மத்தவங்கூட ஒப்பிடுவேன் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையிலோ அந்த இனிமை என்பது இருக்காது ஏன்னா கடன் வேறு அலைச்சல் அந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் ஆக ஒரு பெண் என்பவள் தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய புகழையும் அதே போல வருமானத்திற்கு ஏற்றவாறும் குடும்பத்தை எடுத்து செல்ல முயற்சித்தால் அந்த குடும்பம் மிக இனிமையாக இருக்கும் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமையும் வள்ளுவர் சொல்லும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய புகழை இழக்க செய்யாமல் அதே தன்னுடைய கணவரின் வருமானத்திற்கு ஏற்றவாறு குடும்பத்தை நடத்தி செல்ல முயற்சிக்கும் பொழுது மிகச்சிறந்த வாழ்க்கை துணையாக அமையும் என்று கூறுகிறார் அதை மெய்ப்பிக்க நாமும் முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமாறு மான்புடையால் ஆகி தற்கொண்டான் வழுத்தக்கால் வாழ்க்கை துணை மீண்டும் குரல் மனைத்தக்க மான்புடையால் ஆகி தற்கொண்டான் வழுத்தக்கால் வாழ்க்கை துணை நன்றி இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும்